நட்டினையின் தகவலுக்காக மங்களூர்ல இருந்து ஸ்ரீதர் இன்னைக்கு ஆகஸ்ட் பத்து பொதுவா ஒன்னு கவனிச்சிருப்போம் நம்மளோட டெய்லி நேரம் அப்படிங்குற டைம் காலையில ஆறு மணி மத்தியானம் ரெண்டு மணி சாயங்காலம் ஆறு மணி இப்படி நம்மளோட டெய்லி ரொட்டீன்ல டைம் அப்படிங்கறது முக்கியமா அமைஞ்சிருக்கு இல்லையா இது இந்தியாவை பொறுத்து ஓகே ஞாபகம் வச்சுக்கோங்க இந்தியாவை பொறுத்து இது ஏன் அப்படின்னா சொல்ல போறதுக்கு இது ஒரு ரெஃபரன்ட் இப்போ இந்தியால மத்தியானம் ரெண்டு மணி அப்படின்னா சிங்கப்பூர்ல மத்தியானம் மூன்று ஆஸ்திரேலியால சாயங்காலம் ஆறு மணி ஜெர்மனில காலையில பத்து மணி நியூயார்க்ல காலையில நாலு மணி சோ இப்படி இடத்துக்கு இடம் டைம் அப்படிங்கிற நேரம் மாறிக்கிட்டே இருக்கும் ஒன்னா கூட இருக்கும் இல்லாட்டி குறைச்சலா இருக்கும் அதாவது நம்ம இந்தியாவோட டைமை விட முன்னாடி இருக்கும் இல்லாட்டி லேட்டா இருக்கும் இந்த டைம் டிஃபரன்ஸ் எல்லாம் எதனால ஏற்படுது அதுக்கு அதாவது காமனா இந்த டைம் டிஃபரன்ஸுக்கு காமனா ஏதாவது டைம் கேல்குலேஷன் இருக்கா கடைசியா முக்கியமா இதுக்கும் நம்ம அஞ்சல் தலை தகவலுக்கும் என்ன சம்பந்தம் வாங்க ஒவ்வொன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொதுவா இந்த உலகம் ஒரண்டையா இருக்கிறதால ஒரு சைடு காலையில இருந்ததுன்னா இன்னொரு சைடு நைட்டா இருக்கும் இது நமக்கு தெரியும் இல்லையா இந்த பிரின்சிபிளை பேஸ் பண்ணி அமைஞ்சது பிரைம் மெரிடியன் அப்படிங்கிற கிரீனிச் மெரிடியன் டைம் இந்த டைம் பேஸ் பண்ணி இருக்கிற இடம் தான் இங்கிலாந்துல லண்டன்ல இருக்கிற கிரீன் இச் பார்க் இந்த இடம் தான் நம்மளோட உலக வரைபடத்துல இருக்கிற லாஞ்சியூட் அப்படிங்கிற தீர்கேகை ஜீரோ அப்படிங்குற பொசிஷன்ல இருக்கிறதா வானவியல் ஆராய்ச்சியாளர்கள் அதாவது அஸ்ட்ரானமர்ஸ் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த கிரீன் இச் மெரிடியன்ல இருந்து கிழக்கு பக்கமா அதாவது ஈஸ்டர்ன் சைட்ல நாம டிராவல் பண்றப்போ டைமை வந்து ஆட் பண்ணிக்கணும் கூட்டிக்க அதே சமயத்துல மேற்கு பக்கமா வெஸ்டர்ன் சைட்ல பண்றப்போ டைம் அதன்படி பன்னிரண்டு மணி அப்படின்னா இந்தியால சாயங்காலம் அஞ்சரை மணி இது ஏன் அப்படின்னா நம்ம இந்தியா கிரீன் இச் மெரிடியனுக்கு கிழக்கு பக்கமா இருக்கிறதால நாம வந்து டைமை வந்து ஆட் பண்ணிக்கணும் சோ இதுதான் வந்து ஸ்ட் வானவியல் ஆராய்ச்சி படி நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிற நேர கணக்கிடு அப்படிங்கிற டைம் கல்குலேஷன் இந்த மாதிரி வானவியல் அஸ்ட்ரானமி படி செட் பண்ணி கண்டுபிடிக்கப்பட்ட கிரீனிச் மெரிடியன் அமைஞ்சிருக்கிற இடம் தான் ராயல் கிரீனிச் ஆராய்ச்சி நிலையம் அதாவது ராயல் கிரீனிச் அப்சர்வேட்டரி இந்த ஆராய்ச்சி நிலையம் எம் வருஷம் தொடங்கில ராயல் கிரீனிச் அப்சர்வேடரி லண்டன்ல தேம்ஸ் நதி கரையில அமைஞ்சிருக்கிற ஆராய்ச்சி நிலையத்துக்கு தேவையான முன்னூத்தி இருபது ஏக்கர் நிலத்தை இங்கிலாந்து நாட்டு மன்னர் மாளிகை கொடுத்து பல வானவியல் ஆராய்ச்சிகள் நடத்த உதவி செஞ்சாங்க இன்னைக்கு உலகத்திலிருந்து பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து பாக்குற ஒரு மிகச்சிறந்த அறிவியல் சுற்றுலா தலமா திகழ்றதுதான் ராயல் கிரீன் இச் இந்த கிரீன்ஹிச் ஆராய்ச்சி நிலையத்தை இங்கிலாந்து நாட்டு அஞ்சல் துறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சல் தலை ஒன்ன சிறப்பிச்சிருக்காங்க இந்த அஞ்சல் தலை அறிவியல் அதாவது சயின்ஸ் அப்படிங்குற அஞ்சல் தலை தலைப்பிலையும் டைம் அதாவது நேரம் அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்பிலையும் வானவியல் அதாவது அஸ்ட்ரானமி அப்படிங்குற அஞ்சல் தலை தலைப்பிலையும் டைம் ஜோன் அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்பிலையும் ஆர்கிட்டெக்சர் அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்பிலையும் நாம சேகரிக்கலாம் நாளை மற்றும் அஞ்சல் தலை தகவலோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்